வர்களாக இருந்தனர்பி வராமல் இருந்ததில்லை பின்னர் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்று அபூபக்கர் அவர்களுக்கு தோன்றிய போது தமது வீட்டின் வெளிப்புறத்தில் பள்ளி ஒன்றை கட்டினார்கள் அதில் தொழுது கொண்டும் குரானை ஓதிக்கொண்டும் இருப்பார்கள் இணை வைப்பவர்களின் பெண்களும் குழந்தைகளும் அவரை வியப்புடன் பார்த்து கொண்டிருப்பார்கள் அபூ பக் மிகுதியாக அழுபவராக இருந்தார் குரானை போதும் போது அவரால் தம் கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாது இணை வைக்கும் முஷ்ரிக் பிரமுகர்களுக்கு இது கலக்கத்தை ஏற்படுத்துவதாகவே இருந்தது